السلام عليكم ورحمة الله الحمد لله. الحمد لله رب والسلام وعلى அலாம வர வர அஹ் ரவி சமஸ் بسم வாசி الرحمن ஆதிலம் رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي صلرات والسلام عليك يا سيدي يا رسول الله خود بھی دے قراتہ حالت يا بنت ني اشرف المرسلين قال الله تعالی في كلامه الفرقان 히 اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وغذي لك بجذع النخلة تساقط عليه قرطبن دنيا فقلي واشربي وقري عنا وإما ترين من البشر أحدا فقلي إني نذلت للرحمة نصوم قلن نقلم اليوم صدق الله والله. قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رمضان وفتحة بواب الجنة وفتحة بواب السماي وفتحة بواب الرحمة صدق رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹும் நல்லே பெரியோர்களே புனிதமிக்க ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதம்தான் ரமதான் மாதம் இந்த மாதத்திலே அல்லாஹும் ஜல்லட்சம் முகத்தாலா நமக்கு நோன்பு கட்டாய கடமையாக விதியாக ஆக்கிவிட்டான் அல்லாஹ் இது பற்றி சொல்லும்போது சொல்கிறான் யா ஜுஹல் குத்யாமு குத்தி பாலீனும் கபலிக்கும் ஈமான் குண்டவர்களே உங்களுக்கு நோன்பு கடமை என்று நான் எழுதி விட்டேன் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அல்லா எங்கே எழுதுனா லவுல் மஹபூதுலே இந்த உலகம் உலகத்தை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹுஜல்லா உம்மத்தே முகம்மது சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு ரமதான் மாதம் நோன்பு கடமை என்று தன்னுடைய பொதுவான பழக்கம் என்னவென்றால் வருடம் பூராவும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாட்டிற்கு ஒரு வகையான அடிமையாக நாம் ஆகிவிட்டோம் காலையில் கண்விழுத்ததிலிருந்து இரவு தூங்குகின்றவரை சாப்பிடுவது தாகத்தை தீர்க்க தண்ணீர் குடிப்பது அல்லது வேறு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பது என்று இப்படியே நாம் பழகிவிட்டோம் அதனால சிலருக்கு ரமதான் மாதம் வருகிறது என்றால் ஒரு வகையான அலர்ஜியும் பயமும் உள்ளத்திலே ஏற்படும் ஆஹா ரமதான் வந்துருச்சு ஒரு மாதமாக நம்ம பசியோடு இருக்கணும் தாகத்தோடு இருக்கணும் என்று ஒரு வகையான சின்ன ஒரு பயம் ஏற்படுவது இயற்கை இறைவனுடைய அச்சம் நிறந்த உள்ளமுடையவர்களுக்கு ரமதான் மாதம் வருகிறது அது சீக்கிரம் வராதா என்று ஏக்கம் இருக்கும் அதுவேறு விஷயம் மனிதனுடைய சுபாவம் எப்போதும் சாப்பிட்டு குடித்து வருடம் பழக்கப்பட்டே என்று நினைக்க வேண்டியது ஆறுதல் இந்த நோப உங்களுக்கு மாத்திரம் நான் விதியாகலை உங்களுக்கு முன்போந்த மற்ற சமுதாயத்தார்கள் மூசா மற்றும் ஈசா அலி இதர நபிமார்களுடைய கோமுகளுக்கெல்லாம் கடமையாக்குனே அது மாதிரிதான் உங்களுக்கும் கடமை என்று அல்லாஹு நமக்கு ஒரு ஆறுதலை சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பில் குடிக்காமல் கஷ்டப்படுவதை நாம் வெளியில் உடலில் ஏற்படுகின்ற கஷ்டமாக நினைக்கலாம் ஆனால் அல்லாத அதற்கு மிகப்பெரிய சவாபித்திருக்கிறான் என்று அரபியில் சொல்வார்கள் நோன்புக்கு என்ன தடுத்துக் கொள்வது அதடுத்து மரியம் அலே சலாத்து சலாம் அவர்கள் திருமணம் ஆகாமலே ஜிப்ரேல் அலை சலாத்து அவர்களுடைய புனித அந்த வாய் காற்று ஊதுதல் குழந்தை உண்டான போது அது விஷயமாக மக்கள் விசாரித்த போது பலன் உக்கல் இமல்சியா நான் யாரிடமும் பேச மாட்டேன் என்று நான் மௌன விரதம் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்ப யாரிடமும் பேசாமல் தன்னைத்தானே தடுத்துக் அப்ப சௌம் என்றால் தடுத்துக் என்ற பொருள் அரபி இலக்கணத்தில் உண்டு இப்ப சரியாத்தலை சகறு நேரத்து முடி கடைசி நேரத்தில் இருந்து உதயமாக இருந்து மாலை சூரியன் மறைகின்ற வரை ஒரு சொட்டு தண்ணீரோ ஒரு சின்ன உணவு எதுவும் சாப்பிடாமல் குடிப்பாமல் தன்னை தடுத்துக் பெயர் நோன்பு இந்த நோன்பின் காரணத்தினால் அல்லாவது லசவனு மனிதன் அறியாமல் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் சின்ன சின்ன எத்தனையோ பாவங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய பாவங்களை அல்லாவுஜ லட்சுமித்தாலும் அவனிடத்தில் மனமுருகி தவபா செய்தால் தான் அதை செய்வான் மற்ற சின்ன சின்ன பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த ரமதான் மாதம் மூலம் மனிதனுடைய அந்த எல்லா பாவங்களையும் நீக்கி அவனை புனிதனாக மாற்றி விடுகின்றான் அதனால்தான் இந்த மாதத்திற்கு ரமதான் என்று சொல்கிறோம் அரேபியிலே ரமதான் என்றால் கரித்து விடுவது எரித்து விடுவது ஒரு பொருளை சாம்பலாக ஆக்கிவிடுவது என்ற ஒரு பொருள் இருக்கிறது உதாரணமாக கொள்ளன் கையில் இருக்கின்ற உலகிலே நெருப்பு ஏற்படுகிறது அந்த நெருப்பு கெட்ட இரும்பை நல்ல இரும்பாக மாற்றுகிறது நல்ல இரும்பை விலை இரும்பாக மாற்றுகிறது துரு பிடிச்ச கெட்ட இரும்பை நெருப்புல வச்ச உடனே அந்த துருவை எல்லாம் நீக்கி அது நல்ல இரும்பாக மாற்றி விடுகிறது நல்ல இரும்பை கொண்டு வச்சா அந்த நல்ல இரும்பு அது பலவேறு கோணங்களில் வடிவமைத்து காராக ஃபிளைட்டாக லாரியாக ரயிலாக இப்படி இரும்பை மனித நெருப்பின் மூலம் பலவேறு கோணங்களில் வடிவமைக்கின்றான் அதன் காரணத்தினால அந்த நல்ல இரும்பு இருக்கிறது விலைமதிப்புடையதாக ஆகிவிடுகிறது அத மாதிரி மனிதர்கள் பாவம் செய்தவர்களும் உண்டு பாவம் செய்யாத நல்லவர்களும் உண்டு பாவம் செய்தவர்களை இந்த ரமதான் மாதம் அவர்களுடைய பாவங்களை நீக்க அவர்களை நல்லவனாக மாற்றுகிறது ஏற்கனவே இருக்கின்ற நல்லவர்களை இறைவனுக்கு நெருக்க உடையதாக மனிதர்களாக அது மாற்றி விடுகிறது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாம ஜுமத்தாளா பலவேறு வழக்குகளை படைத்திருக்கிறான் உமா யாழ் ஜுண்ணு திரம்பிக்க மலக்குகளுடைய எண்ணிக்கை என்னவென்பதை அவனைத்தவரை இவர் யாரு தெரிய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அளவுக்கு மனிதர்களை விட பல கோடி வழக்குகளை அல்லாஹ் லட்சுமஹ மத்தா படைத்திருக்கிறான் நம் ஒவ்வொருவனுடைய வாழ்விலும் நித்தமும் அறுபது வழக்குகள் நமக்கு சாட்டப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய உதவிக்காக நம்முடைய உடல் செயல்படுவதற்காக நாம் சாப்பிடுகின்ற செரிமானம் ஆகுவதற்காக இப்படி பல்வேறு இலாக்கர்களுக்கு ஒவ்வொரு மலக்கு அல்லாஹ் அணிச்சிருக்கிறான் கருவரையிலே நாம் மனிதனாக உருவாக்குவதற்கு ஒரு மலக்கு நம்முடைய ரூகை கைப்பற்றுவதற்கு ஒரு மலக்கு என்று இப்படி மொத்தம் அறுபது வகையான வழக்குகள் தினசரி நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் வழக்குகளை அல்லாஹு ஆச்சரியமாக படைத்திருக்கிறான் பூமியிலும் வழக்குகள் உண்டு வானத்திலும் வழக்குகள் உண்டு அரிசி சுமந்து நிற்கின்ற உண்டு கோடானு கோடி வழக்குகள் உண்டு அதிலே சில வழக்குகளை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்னு சொன்னா பாதி வெளிச்சம் பாதி எருட்டு இன்னும் சில மலக்குகள் பாதி நெருப்பு பாதி ஐசு இன்னமும் சில மலக்குகள் பாதி தங்கம் பாதி வெள்ளி இன்னமும் சில மலக்குகள் பாதி காற்று பாதி மண்ணு சில மழக்குகளை பார்த்தால் அவர்கள் பாதி வெளிச்சமாக இருப்பார்கள் பாதி எருட்டாக இருக்கும் இன்னும் சிலரோ பாதி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பாதி ஐஸ் கட்டியாக இருக்கும் இப்படி அல்லாஹ் ஜல்லஷம் வைத்திருக்கிறான் சில வழக்குகளுடைய பாதி தோற்றத்தை சங்கமாக ஆக்கியிருக்கிறான் அவர்களுடைய மிச்ச பாதியை வெள்ளியாக மாற்றியிருக்கிறான் சில வழக்குகளுடைய பாதி தோற்றம் மண்ணாக இருக்கிறது பாதிய தோற்றம் காற்றாக இருக்கிறது இது அல்லாவுடைய குதிரத்திலே ஒன்று அந்த வழக்குகள் எல்லாம் இந்த உம்மத்தை முகமது சிலர் செய்கின்ற பாவத்தை நினைத்து அழுகின்றார்களா அப்ப அல்லா கேட்கிறான் அப்ப அவங்க என்னென்ன பாவம் செய்யறாங்கன்னு தெரிஞ்சது தானே நீங்க அப்ப அந்த மலக்குகள் சொல்கிறார்கள் இறைவா அவர்களுக்கு புனிதமிக்க ரமதான் மாதத்தை கொடுத்திருக்கிறாயே அந்த ரமதானின் பறக்கத்தினால் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக இருந்த அந்த மலக்குகள் அல்லாஹ் விடத்தில் செய்கிறார்கள் என்ற தகவலை நாம் அபீசலி பார்க்கணும் அப்ப அல்லாஹு ஜல்லா இந்த ரமதான் மாதத்திற்கு அவ்வளவு பெரிய மகத்துவ தீ வைத்திருக்கிறான் மலக்குகளும் கூட நோன்பாளிகளுக்காக அல்லாஹ் இடத்தில் செய்கிறார்கள் ரசூர் சல்லா புலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உதயமாகிவிட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன திறக்கப்படுகின்றன ரஹமத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்று பெருமானா சல்லம் அவர்கள் சொன்னார்கள் காலம் பூராவுமே நரகம் திறந்தே கிடக்கிறது ரமதான் அல்லா நரகத்தை இழுத்து மூடினா காலம் பூராவும் சோனம் பூட்டப்பட்டே இருக்கிறது ரமதான் மாதத்தில் அல்லா திறந்து விடுகின்றான் அதைத்தான் ரசுல்லா சொன்னாங்க ரமதானுடைய முதல் நாள் வந்துவிட்டால் சோனத்தினுடைய எல்லா கதவுகளையும் அல்லாவுடைய லெசன் ஓர்த்தால திறந்து விடுகின்றான் வானத்தினுடைய எல்லா கதவுகளையும் திறந்து விடுகின்றான் சரி இப்ப கேட்கலாம் நீங்க வருடம் அந்த சோனத்தின் கதவுகளை ரமதான் ஒரு மாதம் திறந்து விடுறதுனால நமக்கு என்ன பயன் வருடம் பூராவும் பூட்டப்பட்டிருக்கின்ற வானத்தின் கதவுகளை ரமதானில் திறந்து விடுவதால் நமக்கு என்ன பயன் வருடம் பூராவும் பூட்டப்பட்டிருக்கின்ற நரகத்தின் கதவுகளை இந்த ரமதான் மாதம் பூட்டப்படுவதனால் நமக்கு என்ன பயன் சோனத்தின் கதவுகள் திறக்கப்படுவதனால ஊரில் ஈன்கள் துன்யாவிலே மாதம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஊரில் ஈன்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டதை உணர்ந்த பிறகு இந்த உமத்தூர்களுடைய கிடைக்கிறது அதற்கு இந்த காரியம் வழிவகை செய்கிறது சரி வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறப்பதனால ரமதானுக்கு அல்லாஹளுடைய சில ஸ்பெஷல் ரஹமத்துகளை அல்லா நியமனம் செய்திருக்கிறான் அந்த ரகமத்துகள் இந்த ரமதான் மாதம் பூராவும் பொழிந்து கொண்டிருக்கின்றன அதனால்தான் அல்லாஹூ ஜல்ல சோன் ஹோத்தாலா இந்த ரமதான் வந்ததும் வானத்தின் கதவுகளை திறக்கிறான் சரி நரகத்தின் கதவுகளை வருடம் பூராவும் திறந்து வச்சு இந்த ரமதான் மாதம் மூடுவதனால் என்ன பயன் என்றால் ரமதான் மாதம் யார் யாரெல்லாம் மோத்தாகிறாங்களோ என் தந்த முஸ்லிம்கள் ஏன் காவிர்கள் மோத்தானாலும் கூட கபர்ல அவங்களுக்கு அதாபு கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹூ ஜல்ல சோன் ஹுவத்தாலா இந்த ரமதானுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறாங்க ரமதான் மாதத்திலே அல்லாம ஜன் எந்த கபிலும் அதாபை வைப்பது கிடையாது ஏனென்றால் அதாபு எங்கிருந்து வருது நரகத்திலிருந்து வருது அந்த வரக்கூடிய வாயில்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு விட்டன இன்னமும் எம்பெருமானா சல்லல்ல அலிசன் சொன்னார்கள் இதா ரமதானு ரமதான் வந்துவிட்டால் செய்தாங்கள் அனைத்து அவர்கள் சிறை செய்யப்படுகின்றார்கள் என்று எம்பெருமானிசன் சரி சைத்தாங்கள் விளங்கிடப்பட்டால் எப்படி இந்த துன்யாவிலே ரமதானிலும் கூட பாவங்கள் நடக்கிறது என்று ஐயம் எழலாம் சைத்தாங்களை சிறைபிடிக்கப்பட்டாலும் நப்ச அம்மாரா இருக்கிறது நம்ம இடத்துல ரெண்டு இருக்குது இருக்குது நப்ச அம்மாரும் இருக்குது அம்மாரும் தவறுகளை செய்ய தூண்டுகின்ற நம்முடைய அந்த தீய ஆத்மா இருக்கிறது அது எப்போதும் பாவங்களை செய்வதற்கு நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும் அது இந்த ரமதான் மாதிரிலும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அது அல்லாபு ஜல்லசோம் தலா கிடையாது அதனால சைஸ்தானுடைய ஆதிக்கம் இந்த ரமதானில் இருக்காது ஆனால் நப்சூனுடைய ஆதிக்கம் ரமதானிலும் எல்லா காலத்திலும் இருக்கும் அதனால்தான் ரமதானிலும் தவறு நடக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் திகல்நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் அல்லாவிடத்தில் ஏற்படுகின்ற பாவத்தை விட்டு அல்லாஹு விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று எப்பெருமானா சல்லா அலேசலம் சொல்வான் ரசூ இது ஓதும் போது தீங்கு என்று கூட சொல்வதில்லை சுரூரி அன்பு மனிதர்களுடைய நப்சு அவங்களுடைய தீய ஆத்மாவின் மூலம் ஏற்படக்கூடிய அந்த பாவங்களை விட்டு அல்லாங்கடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எம்பெருமானா செல்லந்தா கொலை செல்லம் சொல்வார்கள் ஏனென்றால் கொடியது இந்த உடலுக்குள்ள இருக்கின்ற இந்த நப்சு ஏழு வகையான படித்தரம் இருக்கிறது ஆக கெட்டது இந்த நப்சு அம்மாரா அதுதான் பலருக்கும் மிகை திருக்கிறது நப்ச முசுமியாவுக்கு அல்லாஹ் மிக உயர்வான முறையிலே பாராட்டி காட்டுகிறான் அப்படிப்பட்ட தூய நப்சி அல்லா நமக்கு தருவானாக ஆனால் பொதுவாக மனிதருடைய நப்சு யூசுப் அலை சலாம் சொல்கிறார்கள் பொதுவாக மனிதனுடைய தூண்டவல்லது என்று சொன்னதாக அதை சரி கண்டு அல்லாஹு அவர்கள் ஒரு ஹதி சல்மான் பாரசி ரபுல்ல சொன்னதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதாவது சாபான் மாதத்துடைய கடைசி நாள் என்று எம்பெருமானா சல்லாஹ் அலை பெருமக்கள் முன்னிலையில் தோன்றி சொன்னார்கள் கஜா அப்தல்லக்கும் அபிமும் சொன்னார்கள் ஓ ஜனங்களே உங்கள் மீது மிக புனிதமான வரக்கத்தான ஒரு மாதம் நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது என்று எம்பெருமா நான் செல்லதாலே செல்லம் ரமதான் மாதத்தை பற்றி சொன்னார்கள் அதாவது நாளை உங்களுக்கு ஒரு மாதம் வரப்போகிறது அது உங்கள் மீது நிழலிடுகிறது என்று எம்பெருமா நான் செல்லதாலே சொல்ல சொன்னார்கள் அதல்லக்கும் அது நாளைய தினம் உங்கள் மீது நிலவிடப் போகிறது ஒரு மாதத்திற்கு நிழல் தரும் என்று எம்பெருமா நான் செல்லதாலேசனம் சொன்னார் அந்த மாதம் நமக்கு வருவதை அது நிழல் தருகிறது என்று ஏன் எம்பெருமானா செல்லதாலேஸ்வரன் சொன்னார்கள் என்றால் பொதுவாக சூரியனுடைய வெப்பத்தை விட்டு நம்மை காப்பது நிழல் தான் ஒன்று மர நிழலாக இருக்க வேண்டும் அல்லது இது போன்ற முகடு வீடு முக கட்டட முகடுகளாக இருக்க வேண்டும் இப்படி பாதுகாப்புடைய இடங்கள் நரக இந்த சூரியனுடைய வெப்பத்தை விட்டு நம்மை காப்பதை போல இந்த ரமதான் மாதம் இருக்கிறதே அனைத்து வகையான கஷ்டங்களை விட்டு பாதுகாக்கும் கபூரனுடைய கஷ்டம் தியாமனாருடைய கஷ்டம் நரகத்துடைய கஷ்டம் அனைத்து வகையான கஷ்டங்களை விட்டு உங்களை பாதுகாக்க உள்ள நிழல் என்ற கருத்தை எம்பெருமான செல்லவர்கள் அந்த அதிசயை நமக்கு சுட்டி காட்டுகிறார் இப்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த மாதத்துல நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல காரியம் இருக்கிறது சாதாரண நல்ல காரியம் மற்ற மாதத்தில் ஒரு பருதை செய்த நன்மையை அது தரவல்லது இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பரதை செய்வது இது அல்லாத மற்ற மாதங்களுள் நீங்கள் எழுபது பரதை செய்த நன்மைகளை அது தரவல்லது என்று எம்பெருமான செல்லதாலிசம் சொன்னார் அப்படின்னா என்ன பொருள் ரமதான் மாதத்தில் பரது அல்லாத ஒரு சாதாரண ஒரு நன்மையை ஒரு சுண்ணத்தான நப்பிலான நன்மையை செய்தா அல்ல ஒரு பரது செஞ்ச நன்மையை தரலாம் ஒரு பரதை செஞ்சா எழுவது பரதளுடைய நன்மையை தந்துவிடுகின்றான் உதாரணமாக ரமதான்ல ஒரு சுபகு தொழுகிறோம் இங்கே எழுபது சுபுவருடைய நன்மையை அல்லாபு ஜல்லுவா தந்து விடுக்கின்றான் இப்போ நம்முடைய ஜமாத்தில் சிலர் கட்டாய விதி மாறி வச்சிருக்கிறாங்க நுகர் அசுறு மாரி அந்த நாளும் பள்ளிக்கு வரணும் எந்த காரணத்தை முன்னிட்டு சுனாமி வந்தா தான் ஓடி போகணும் நைட்டோடு நைட்டாக பள்ளி வாசலுக்கு மற்ற நாள் பூரா சுபகு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நாள் ராத்திரி பார்த்து பதினோரு மணிக்கு சுனாமி வருது நாலு வருஷத்துக்கு முந்தி சொன்னாங்க புதுமண திருவூரா காலியாகி அவ்வளவு பள்ளிவாசல் மாடிக்கு வந்துடும் இப்ப சுனாமிக்கு இருக்கின்ற பயம் அல்லாவுக்கு இல்லை தங்குரிய பெருமக்களை சிந்திட்டு பார்க்க வேண்டும் அல்லா நமக்கு அஞ்சு வருஷத்து கடமையாக்கிருக்கிறான் அப்போ நீங்கள் வீட்டிலே பள்ளியில வந்து சுபம் தொழுதாதான மத்தவங்க சுபவத்துள்ளுவாங்க சுபவு தொழுவாம காலம் ஊரா பணத்துக்கிட்டா ஏதோ லேட்டாச்சு வீட்டில் தொழுதோ அதுவே ஒரு விஷயம் காலம்பூராம் சுபுவுக்கு வராமல் வெறும் ஓர அசர் மகர்பி ஈஷாவுக்கு மாத்திரம் வந்தால் நாம தொழுகாம தூங்கினா நம்ம மனைவி மக்கள் எல்லாம் தைரியமாக தூங்குவாங்க நாம தொழுதா தான் அவங்கள அலட்டி தொலை வைக்க முடியும் இந்த விஷயத்தில் குடும்பத் தலைவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் நாளையில் இருந்தாவது என்ன செய்ய வேண்டும் சுபவுக்கு ஆஜராகிவிட வேண்டும் அப்போ எம்பெருமானா செல்ல ஆலை செல்லும் சொன்னார்கள் இந்த புனிதமிக்க ரமதானில் நீங்கள் ஒரு பரதை செய்வது மற்ற மாதத்தில் எழுபது செய்த தவாபு உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள் அதனால்தான் இந்த ரமதான் மாதத்தில் வசதி படைத்தவர்கள் அத்தனை நபர்களும் மக்காவுக்கு போயிடுறாங்க ஏன்னா ரசோல்லா சொன்னாங்க ஒரு நன்மையை சாதாரண நாளில் மக்காவில் செய்தால் ஒரு ஒரு லட்ச நன்மை கிடைக்கும் அப்போ ரமதானில் செய்தால் எழுபது லட்ச நன்மை கிடைக்குது இப்போ ரமதான் மாதத்தில் மக்காவில் ஒரு சுபோ ஒரு தொகர் ஒரு அத்தர் தொகுதான்னு வச்சுக்கிடுங்க அந்த ஒரு துளகிக்கு அல்லாவது லட்சம் மற்ற மாதத்துல ஒரு லட்சம் மாதத்துல எழுபது லட்சம் பாக்கியம் எல்லோரும் மக்காவுக்கு படை எடுக்கிறார்கள் என்பது ஒரு புனித மாதம் ஈடு இணை இல்லாத மாதம் எந்த அளவிற்கு நாம் அதிகமாக அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஐந்து விஷயத்தில் இந்த ரமதான் மாதத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று நோன்பு நோட்பது ரெண்டாவது தராவீகி தினசரி தொழுகுவது மூணாவது குரானை அதிகமாக ஓதுவது மற்ற மாதத்திலும் குரான் ஓதணும் ரமதானில் அதிகமாக ஓதணும் நாலாவது இழத்திக்காவ் இருப்பது ஐந்தாவது லைல சொல் அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்பது இந்த அஞ்சு ரமதானில் தான் நமக்கு கிடைக்கும் மீண்டும் சொல்கிறேன் நோன்பு இருப்பது கட்டாயம் இந்த பரத மற்ற மாதத்தில் இருக்க முடியாது அது கதாவுடைய ஒப்புமில் தான் சேரும் அப்போ கட்டாயமாக நோன்பிருக்க வேண்டும் ரெண்டாவது தராவிஹி அது ரமதானில் தான் நம்ம தொழ முடியும் அத்த நாளில் தொழுக முடியாது மூணாவது குரானை அதிகமாக ஓத வேண்டும் நாலாவது எந்த அளவுக்கு எழுத்திக்காக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எழுத்திக்காக இருக்கணும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்தவுடனே எழுச்சிக்காடைய இடத்தில் உட்காந்துடணும் அப்போ குறிப்பாக இருபதுக்கு பிறகு எத்தனை நாள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் இருக்கணும் அஞ்சாவது பிற இருபத்தொன்னு முப்பது வரை எந்த நாளும் இருக்கலாம் தைலத்தில் கதிராக அப்போ தைலத்தில் கதிரை அடைந்து கொள்வதற்கு நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முடியும் நாம் முனைவது இந்த ஐந்து விஷயத்திலும் இன்சா அல்லா எதிர்வரும் ரமதானில் நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் அல்ல அதற்கு செய்வானாக இந்த புனிதமிக்க ரமதானுடைய சவாபை நாம் எல்லோரும் பெறுவதற்கு நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் உட்கார் உறவினர்களுக்கு அல்லாதனுடைய தௌபி சேரட்டுமாக பாக்கானமன் அலாம வர